வணக்கம் நேயர்களே நெற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டில் இருந்து எஸ் இன்று மே மாதம் இருபத்தி தேதி இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு அயர்லாந்தில் பிரிட்டிஷ் ஆக்கிரமிப்புக்கு எதிராக அயர்லாந்து நாட்டவரின் எழுச்சி ஆரம்பமானது ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு முதலாவது மின்னியல் தந்தி செய்தி சாமுவேல் மோட்ஸ் என்பவரால் அனுப்பப்பட்டது வாஷிங்டன் டிசியிலிருந்து மேரிலாந்துக்கு அனுப்பப்பட்ட இந்த முதல் தந்தியில் வார்ட் ஹெய்த் காட்ராட் என்ற வாசகம் அனுப்பப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆண்டு நியூயார்க்கில் புரூக்லின் பாலம் திறந்து வைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சுவிட்சர்லாந்தில் முதலாவது யூரோவிசன் பாடல் போட்டி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 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஆண்டு சென்ற வருடம் உலக வர்த்தக மையத்தில் வெடிகுண்டு வைத்ததாக குற்றம் சாட்டப்பட்ட நான்கு பேருக்கு தலா இருநூற்றி வருடங்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது இரண்டாயிரமாவது ஆண்டு இருபத்தி இரண்டு வருடம் முற்றுகைக்கு பின்னர் இஸ்ரேலிய படையினர் லெபனானிலிருந்து வெளியேறினர் இரண்டாயிரம் ஆவது ஆண்டு இலங்கையில் நார்வே தூதரகம் மீது குண்டு வீசப்பட்டது இரண்டாயிரத்தி ஆண்டு எவரஸ்ட் சிகரத்தை பதினாறு வயது நிரம்பிய டெம்பா ஷேரி என்ற நேபாள செர்பார் எட்டினார் அச்சிகரத்தின் உச்சியை எட்டிய மிகக் குறைந்த வயதுடையவர் இவரே ஆவார் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ரஷ்யாவும் ஐக்கிய அமெரிக்காவும் மாஸ்கோ உடன்பாட்டு எட்டின இனி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 இந்திய இசையமைப்பாளர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு நிக்கோலஸ் கோபர் நிக்ஸ் போலந்து கணிதவியலாளர் மற்றும் வானவியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு சி பா ஆதித்தனார் தமிழக ஊடகவியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு ஆ தியாகராஜா இலங்கை அரசியல்வாதி இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு சி வேலுசுவாமி மலேசிய எழுத்தாளர் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு பாலாம்பிகை நடராசா இலங்கை வானொலி கலைஞர் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இராவை கனகரத்தினம் இலங்கை தமிழ் பேராசிரியர் இன்னாலின் சிறப்புகள் எரித்திரியா விடுதலை நாள் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நேயர்களே